மோமவிதம்பிராய் ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவர்த்தோவ் சுதிஜாப்போக்ப்போகாஸ் புனர்பூணோ ீா சர்வன் சுபிதி மதுரூ மாயோஜய மாயாசியலீயமம்மயன் யோ விஷ்மன் பிரச்சியோகாஸ் பி பஷ சர்வேத்தான் புனரிஷனா சர்வாஷன் விகதுண ஆசோய் ஜனோகம் ஆபை ஜகதி மபம் விஷவிஷய विरदजनना யவிகம் திரும்யோஸ் பிராஷா ஃபேசக்ஷுநோத்தரூத்தனோக்கா துணியாரம்தமர்லம் பூத்தேதோ ோசாந்தமோ மோோன்மச்சோரேஜுஜனோன்வதிசனேவ்நுதிசமவினயாப்ர அைத்தகணம் ஒன்பதாவது ஷ்ளோ संभवे, संभवे जीवात्म भेद மணேசமோித்தீர்பீவாத்மேதி அல்புத்தி அப்படின்னு ஆரம்பிச்சார் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எவன் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் கிருபணன் ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை உணர்ந்து கொள்கிறவன் அகார்பண்ணியகான் அகூபணஹான் அகூபண என்ன பிரம்மன் அகார்பிரம் சொல்லிட்டார் அகார்பண்ணியம் நம்முடைய மனசுல இருக்கிற அந்த தீன பாவம் அந்த தீன பாவம் இருக்கு இல்லையா மம தீன பந்தோ சொல்றோம் பக்தியில் பகவானே நான் ரொம்ப தீனனா இருக்கேன் ஏழையா இருக்கேன் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அது சரி வாஸ்தவம் எத்தனை நாளைக்கு எப்படி இருப்பேன் நீ தீனனா தீனனா இருக்கிறதா வாழ்நாள் முழுக்க இருக்க பொறிய இல்ல நீ வந்து சுத்திரமாக பொறிய அதனால ஆர்த்த பக்தனாவே எத்தனை நாளைக்கு இருப்பேன் அர்த்தார்த்தி பக்தனாவே எத்தனை நாளைக்கு இருப்பேன் கொஞ்சமாவது ஜித்யாசு பக்தனா மாற வேண்டாமோ ஞானி பக்தனாக ஆகவே அதுதான் விஷயம் அந்த ஞானி பக்தன் பகவான் சொல்றார்களே அதைத்தான் சொல்றாரு இந்த ஜிக்னாசு பக்தனாகவே இருக்காது ஜிக்னாசு பக்தன் கூட பரவாயில்லை இந்த ஆர்த்த அர்த்தார்த்தி தான் நிச்சயமா ஞானி ஆகிட போறான் ஜிக்னாசும் சரியான வழியில பண்ணா முறாது ஜிக்னாசுவா இருக்கணும்னு சொல்றோம் முமுக்ஷுத்துவத்தை பத்தின ஞானம் இல்லாமல் முக்சுத்வா முமுட்சுவா இருக்கிறதும் கூட பாக்குறோம் நாம முன்னா வைராக்கியம் இருக்கு முமுக்ஷுத்தமும் இருக்கு ஆனா முமுசுத்தோட ஸ்வரூபம் கூட தெரியாம முக்ஷுவெல்லாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்ப இதை நீக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜீவ பரதம் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நிறைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார் இந்த ஜீவனுக்கு உற்பத்தியோ நாசமோ சுகதுக்கங்களோ இதெல்லாம் கிடையாது சுகதுக்கங்கள்லாம் கிடையாது அப்புறம் பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் வந்து நாமரூப காரியம் கிடையாது விகாரம் கிடையாது இது காரியம் இல்லை இது அவயவம் இல்லை பிரம்ம விகாரம் ஜீவன் இல்லை பிரம்ம அவயவம் ஜீவன் இல்லை இந்த கருத்தெல்லாம் பார்த்துட்டோம் கடைசியில் முடித்த போக்குவரவு இல்லை கமனாகமனம் கிடையாது கமனாகமனமெல்லாம் சொல்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு இப்போ வந்து என்னது ததா தேஹாந்தர பிராப்தி அப்புறம் வாசாம் நவாரி கிருணாதி நரோபராணி தசா ஷரீராணி விகாய ஜீர்ணி அந்யானி சஞ்சாதி தேஹி அதெல்லாம் என்ன தோன்றதுன்னா ஷரீரத்தை மாத்திக்கிறான்னு தோன்றது அப்ப இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறான் அதெல்லாம் வந்து அனுவாதம் அது வந்து யசார்த்தவாதம் கிடையாது சொல்ல போறாரு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அனுவாதம் அனுபவத்தில் இருக்கிறத வச்சிருந்து கொஞ்சம் புரியறதுக்காக சில சொல்றோம் வாஸ்தவமா பார்த்தா பரமார்த்தமா பார்த்தா கத்தியாவது ஆகத்தியாவது கத்தியாகமனையோ மரணமாவது சம்பவமோ கிடையாது சரீரத்தில் இருக்கிற போதும் சரி இந்த சரீரம் அழிகிற போதும் சரி இந்த சரீரம் தோன்றும் பொழுது ஜீவன் பிறப்பதில்லை இந்த சரீரம் அழியும் பொழுது ஜீவன் இறப்பதில்லை இந்த சூக்ம சரீரம் பயணம் செய்யும் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபம் யசார்த்தம் ஆகிய பிரம்மஸ்வரூபம் பயணம் செய்வதில்லை ஆகவே ஆகாஷேன அவிலட்சணஹா ஆகாச திருஷ்டாந்தத்தினால எப்படி வேணாலும் சொல்ல ஆகாசத்து திருஷ்டாந்தத்தின்படி இது வேறுபட்டது அல்ல எதுக்கு வேறுபட்டது அல்ல பிரம்மம் வேற ஜீன் வேற இல்லை அவிலட்சணகா ஆகாஷேன ஆகாஷ திருஷ்டணா பிரம்மனுக்கு வேறாக இல்லை நம்ம அனுபவத்தை வச்சுக்கொண்டு நம்ம அனுபவம் எல்லாம் பொய்யத்தான் காட்டுறது இந்த பேத புத்தி எல்லாம் பொய்யத்தான் காற்று ஆனா சாஸ்திரம் நமக்கு மெய்பொருளை உணர்த்துகிறது அப்புறம் கடைசியா இந்த ஸ்லோகம் படிக்கலையே நம்ம பத்தாவது படிக்கல இல்லையா இப்ப படிச்சோமா சங்காதா ஸ்வப்னவத் சர்வே ஆத்மாயிசர்ஜிதா ஆதிக்கே சர்வசாமியேவ இந்த ஒரு பத்தாம் ஸ்லோகத்தில் மாத்திரம் நிஷேதம் பண்றம் மித்யான் நிஷேதம் பண்றது மூலம் ஜகத்தையும் இருக்கிற இந்த ஜெகத் நிஷேதம் பண்ணப்பட்டதாக ஏன்னா ஜெகத்துல ஒரு பார்ட் தான் இந்த சரீரம் ஒரு அம்சம் ஆயிடும் மிச்சியான்னு நிரூபணம் பண்ணியாச்சுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பாஞ்ச பௌதிக வஸ்துக்களும் மிச்சயா என்று நிரூபணம் செய்ததாக ஆகிறது ஆகவே இதுவரைக்கும் ஜீத்தன்மையண அ புரிஞ்சுக்கணும் அவிலட்சண பிரம்மரூபேண ஜீவரூபா அவிலட்சண அப்படி புரிஞ்சுக்கணும் பிரம்ம ரூபேண இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறேன் ஒண்ணு இருக்கே இப்ப ஜீவனும் பிரம்மனும் ஒன்னு சொல்லிவிட்டீங்க சரீரம் இருக்கே அது அனுபவம் இருக்கே அப்போ பிரம்மன் ஒன்னு இருக்கு சரீரம்னு ஒன்னு இருக்கேன் ஜீன எடு ஆகாசாந்தத்தை வச்சுக்கொண்டே பேசினார் மூணாவது ஸ்லோகத்துல ஆரம்பித்தவர் மூன்றாவது ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிச்ச கருத்தை மறந்துடக்கூடாது அதுதான் ஆத்மாதி நிதர் மனசுல வச்சு பார்த்துட்டே இருக்கணும் வாக்கியம் என்ன சொல்ல போறேங்கிற பிரதிஜா வாக்கியம் முதல்ல ரெண்டு ஸ்லோகம் அப்புறம் அந்த விளக்கிறதுக்கு முன்னால சுருக்கமா சொன்ன வாக்கியம் இது சங்கேப வாக்கியம் இந்த சேப வாக்கியத்தை சங்கேப காரிகா இப்ப பார்த்ததெல்லாம் அதனால நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாகவே அமைந்தது இப்ப பத்தாவது ஸ்லோகமும் மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரைக்கும் விளக்கம் அங்க என்ன சொல்லிச்சு சொல்லிட்டு சங்காதை ால அவர் சொன்னா புரிஞ்சு கல்பூர புத்தி நம்ம அந்த புஸ்தத்தை எடுத்து விளக்க வேண்டும் விளக்கிக்க விளங்கிக்க வேண்டியிருக்கு விளக்க வேண்டும் விளக்குவதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம் விளங்கிக் கொள்வதன் மூலமும் விளங்கிக் கொள்கிறோம் அப்போ இங்க வந்து திருஷ்டாந்த சங்காத்தம்னு சொன்னா ஞாபகம் ஒண்ணு அர்த்தம் காரிய கரண சங்காத்தா எல்லாமே இங்க சங்காத்தம்னா பாஞ்ச பௌத்திக சங்காதா கூட்டுற கூட்டு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஆத்ம மாயா விசர்ஜிதா ஆத்மன பிரம்மன் பிரம்மனுக்குதான் ஆத்மான ஜீவாத்மான்னு அர்த்தம் இல்லை பரமாத்மா ய சம்பியாத்மமாய்மாய் நம்ம மறந்தட விடாது இந்த மதி சர்வபூதானி அதோட விளக்கம்தான் சொல்ல போனா இந்த அத்வைத பிரகடனமே பார்த்தா வைதிரமும் சரி அத்வைத பிரகடனமும் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ரா நல்லா விளக்கி சொல்லி இருக்க இது பெரிய மகிம இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியிருக்கப்பா நூமே தோோபியத்தை அஸ்வமேனம் சுவிரூமூலம் அசங்கசிரேணி தரிமாரம் எஸ் கதா நைதபரம் மாதிரி இருக்கு வாச்சியார்த்தத்தை பார்த்தா துவைத்தபரமாக தெரியுது ஆனால் லட்சியார்த்தம் பார்த்தா ஈஸ்வர் பிரம்மன் வந்து சர்வகதா பூர்ணான்னு இந்த வாச்சியார்த்தம் எடுபட ஆகவே நம்ம லட்சிய அர்த்தம் வச்சுட்டு அத்வைதரமா அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஆத்ம மாயா விசர்ஜிதா இந்த மாயினால ஆத்மாவை சார்ந்திருக்கிற மாயினால சிருஷ்டிக்கப்பட்டது விசர்ஜிதா விசேஷ சிருஷ்டிதா நன்றாக இது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஒரு கிரமம் தெரியறத கிரம சிருஷ்டி எல்லாம் பார்க்கிறோம் நாம அப்பிய புரிஞ்சுங்க இந்த மாயாங்கிறது மாயா மாத்திரம் இதை பரமார்த்ததா பல இடங்கள்ல வருது இந்த மாய வந்து மாயைக்கு ஆசிரியம் என்ன மாயக்கு விஷயம் என்ன இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் பிரம்மன் நேரடியா சிருஷ்டி பண்றது இல்லை ஏன் நிர்விகாரத்வா நிர்விகாரமாக இருப்பதுனால பிரம்மன் நித்திய நிர்வீகாரம் வச்சுக்கோ கீதையில பார்த்திருக்க எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டு அவ்யக்தியம் அதுக்கு அவ்வக்தமானதுன்னு சொல்லியிருக்கு மாயைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியிருக்கு அது புலப்படாதது ஆனால் புலப்பாடுகள் அனைத்திற்கும் ஆதாரமானது இந்த மாய தான் வந்து சிருஷ்டி பண்றது ஆஹ் மாயைக்கு ஆசிரியம் பிரம்மன் பிரம்மாஸ்யா சத்வர்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி தத்துவபோது பிரம்மனை சார்ந்து சத்துவரக்தோ குணமயமான மாயை ஒன்று இருக்கிறது மாயையோட லட்சணம் என்ன சாமாயது போல் காட்டக்கூடிய ஆற்றல் இருப்பது போல காட்டக்கூடிய சக்தி படைத்ததுக்கு பேர் மாய மாயக்கு ஆசிரியம் என்ன மாய வந்து ஜடம் அது தானா ஒன்னும் பண்ண முடியாது அது ஜடம் அயர்சாந்திருக்க மாயக்கு அனுகிரகம் பண்றேன்னு மாயக்கு இருக்கு எல்லாருக்கு மாயக்கு அப்படி இருக்குடமான மாயா சவிகாரம் அது வந்து ஆசிரியமான அந்த இறைவன் அந்த பிரம்மன் அந்த சக்தியை கற்றுக்கொண்டு அந்த சேதன சக்திய சங்க வந்து ஆசிரா இருக்கிறது பிரம்மாசிரா ஜகத் கர்மாத்மக பிரபஞ்சம் தான் மா இந்த பிரபஞ்சத்தை ஒன்னு இருக்கு துவைதம் சொல்லக்கூடாது நமக்கு அந்த புத்தி வந்துட்டு பிரம்ம ஒன்னு இருக்கு மாய ஒன்னு இருக்கு சொல்லக்கூடாது நம்ம தாற்பயமே பிரம்ம பிரம்ம ஜானத்துலதான் நமக்கு தாத்யம் மா இந்த சீக்கிறதுக்கு நம்ம மாய அவர்தி அநாத் வியா சு மாயம் ஜகத் பிரசூயூடாம அவ்ணாத்மி காரியுமேயா காரியத்தை வச்சு அனுமானம் பண்ணணும் புத்திசாலிகள் காரியத்தை வச்சு இந்த மாயை அனுமானம் பண்ணுகிறார்கள் ஜகத் பிரசூய அந்த மாயினால் தான் இந்த ஜெகத்தெல்லாம் உற்பத்தி ஆகிறது சம்பவ சர்வூதா நாம் தத்தோபவதி பாரத அவனும் பிராண வந்து இல்லாத என்ன இருக்கு இதெல்லாம் இவ்வளவு அட்வான்ஸ் பார்க்கிற போது கீதையோட பிரபாவம் புரியல ஆர்டியும் பார்க்கணும் இதை பார்த்தா கீதையோட இது கீதை இன்னும் பலப்படும் கீதா ஜானம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலப்படும் கேட்ட கிருஷ்ணன் சொல்லுவாரா கீதா ஜானம் உபாசிரித்திரீன்லோகான் பாலையாம்யம் மூணு லோகத்தையும் நாம் வந்து அனுக்கிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேங்க உபாசரித்திரீன்லோகான் பாலையாம்யம் கீதாமே பரமாவித்யா கீதா மே சோத்தமம் கிரகம் உபாசிரிச்சின்லோக்கான் பாலையாம் வர்ற ஸ்லோகம் யாரு விஷ்ணு சொல்ற மாதிரி இருக்குது கிருஷ்ணாய விஷ்ணு ரூபாய போட்டுக்க வேண்டிய ஆத்ம மாயா விசர்ஜிதா இந்த ஆத்மா வச்சாந்திருக்கு இந்த மாயையிலிருந்து வந்திருக்கு என்னதான் இருக்கான வசதி தாழ்த்தின்னு ஒன்னு இருக்கேன் நம்ம எல்லாரும் ஒன்னும் சொல்லிவிடலாம் ஆனா என்ன இருந்தாலும் அவருடைய ஆதிக்கேவா சர்வசாமியா பௌத் ஆத்ம மாயா விசர்ஜிதா இந்த உச்ச நீச்ச பாவத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றதே இந்த மாயா தான் இந்த உச்ச நீச்ச பாவம் ஆதிக்கம் உச்சம் நாயர் ஈஸ்வரன் பெரியவர் அவரை நான் வந்து வணங்கிகிட்டே இருக்கணும் நான் உச்சம் விவகாரத்தில் அதை நம்ம விட போகிறதில்லை மிச்சம் காலம்புற மிச்சமாக எழுந்து மிச்சயமாக சமத்தா கோயிலுக்கு போய் மிச்சியவாக பகவான் ஆராதனை பண்ணி மிச்சயவாக வந்து கிளாஸுக்கு வந்து மிச்சயவாக கிளாஸ் முடிஞ்சோடனே சாப்பிட்டு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எல்லாம் அத நம்ம ஒன்னும் இது பண்ணிக்க போறதில்லை நம்ம ஞானம் தானே புரிஞ்சுக்கிறது தானே இந்த மிச்சியார் விவகாரத்திலேயே நம்மாரி ஆயிடக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து இல்லை இது வந்து சத்தியமாக நினைச்சிட்டோம்னு வச்சோம் கூட இந்த வித்யா தார்மிகத்தை போய் சத்தியமாக நினச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவன் எல்லாரும் தர்மமாக இருக்க மாட்டான் நமக்கு எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவன் தர்மமாக இருந்தால் தான் நான் தர்மமாக இருக்க முடியுங்கிற எண்ணம் ஒன்று இருக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது இருந்தா என்ன இல்லாட்டி போனா என்ன அப்படிங்கிற மனோபாவம் இருக்கோ இல்லை அது என்ன பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணு ஏன் இப்படி இருக்காங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் அதெல்லாம் அடுத்தா இருப்பாங்க எல்லாம் மாயினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி நீ தர்மமாக இருந்துட்டு ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடைவியா அதை விட்டு விட்டு இப்படியே சுற்றி சுற்றி கதையை பேசிட்டு நடக்கவே பெரிய பெரிய மகான்களுக்குள்ளே இதெல்லாம் வித்தியாசங்கள்லாம் வருதுங்கிறாங்க சாஸ்திரத்தில் பார்க்கறோம் நாங்கள் நிறைய இருக்கு போதாயனர் சொல்றார் சொல்றார் ஒருத்தர் காத்தியாயன ரிஷி சொல்றார் அவங்களுக்குள்ளே கான்ட்ரடிக் என்ன பண்றதுன்னா யார் எந்த ரிஷியை பண்றானோ அந்த ரிஷியோட வார்த்தையை கேட்டுக்கோனு பிரமாணம் மகாபாரத் பின்னாக நைகோ ரிஷி மதம் பிரமாணம் எந்த ரிஷி எந்த பிரமாணத்தை எப்படி எடுத்துக்கிறது யுதிஷ்டரை சொல்ற நம்ம பெரியவங்க எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில் நம்ம போயிட வேண்டியது ஆகையெல்லாம் அதுக்காக ஸ்ருதி எல்லாம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை நம்ம வந்து நம்ம ஒரு குரூப்ல இருக்கோம் அந்த குரூப்ல இருக்கிற சாஸ்திரம் அது எதுவோ அதை ஃபாலோ பண்ணிட்டு சமத்தாயிரு இன்னொரு குரூப்பை பற்றியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காங்க அவர்களும் தர்மத்தை பற்றி தான் பேசுகிறார்கள் தர்மத்தில் சில விஷயங்கள் இப்போ அடுத்த வருஷம் சாத்ரி மாதம் எப்பன்னு கேட்டேன் ஒரு இது ஒரு பஞ்சாங்க காரகத்தை கேட்டேன் குழப்பமாக இருக்குங்க என்னென்னா இது ரெண்டு பௌர்ணமி வர்றது எந்த பௌர்ணியை எடுத்துக்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் அதுக்காக வேண்டி அது ஒரு அது ஒரு டிஸ்பியூட் இருக்குதுல்ல அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கம் கூட்டி அதில் வந்து இந்த பஞ்சாங்கத்தில் எது எப்படி நிர்ணயம் பண்ணுறது ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் சாத்ரி மாதத்துக்கு போய் பிளான் படகு இருக்கு அப்போது நாம இருந்தாலும் தர்மத்தை சத்தியம் நினைச்சோம் வந்து தர்மத்தையும் விடக்கூடாது ஆனா தர்மத்தை வந்து சத்தியம்னு நினைக்க கூடாது சத்தியம் நினைக்க கூடாது அதர்மத்தை பண்ணக்கூடாது அது வந்து விவகாரத்திலே நமக்கு நிறைய துக்கம் வந்துடும் ஆனா தர்மத்தை பண்ணினாலும் அதுலயும் ஒரு துக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டால் நம்ம இந்த தர்மத்தில் இருக்க புத்தி உடையவர்கள் அவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே அது இப்படி இருக்கேன் இப்படி எல்லாம் இருக்காங்க சொல்லிகிட்டே இருப்பான் இதை மாற்ற முடியாதா அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும் அவன் பிறந்தது எப்படி பேக்ரவுண்ட் எப்படி யாரா இருக்கு எப்படி பேக்ரவுண்ட் இருக்கு நமக்கு எப்படி தெரியும் எப்படி பிறந்திருக்காங்க எந்த சூழ்நிலையில் வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபுளுஸ் இருக்கு ஒரே நாளில் எல்லாம் ட்ரைனிங் குத்து முடியுமா அதான் புத்த மடங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணால் கடுமையான ட்ரைனிங் புத்த மடங்கள்லாம் ஒரு காலத்துல என்ன போனா படுத்து எடுத்துருக்காங்க சில கேள்விப்படுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாலாம் இருக்கு நல்ல பனி இடத்துல பனி கொட்டு பனி மலையில கம்பளியில தண்ணிய நினைச்சு தண்ணியில நினைச்சு போத்தி உன் உடம்புல இருக்கிற ஹீட்னால அதை சுடுபடும் காய வெயும்பான் பிரம்மச்சாரி இருப்பானா இருப்பானா பைப்ல வந்து இப்ப சோலார் போட்டு வெந்நீர் சொல்றேன் ஒரு வார்த்தை அது மழை நெஞ்சா வரமாட்டேங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் ஒரு கடுமையாக தர்மத்தை கொண்ட முடியுமா ஹட்டம் பண்ணி கொண்ட தர்மத்தை தர்மம் வந்து புரிஞ்சு ஸ்மூத்தாக வரணும் சிலதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணலாம் இப்போ பாடசாலை பசங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கிறதுனால எல்லாம் சொல்லி இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ண இப்படி பண்ணுவாரு அப்படி சொல்லி கேட்டு நம்மளும் பொறுமையாக கேட்கணும் ஆனால் எப்படியோ போயிட்டு போகிறதுன்னு விடவும் முடியாது இதெல்லாம் சொல்ல தர்ம ஆத்ம மாயா விசாரித்தாக சொல்கிற போது நமக்கு இது கேள்வி வரும் இதுக்காக சொன்னேன் விவகாரத்தில் எல்லாம் பண்ணத்தான் வேண்டியது ஆனால் உச்ச உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது வரும்போது என்ன ஆகும்னா வேதாந்தத்துக்குள்ள நுழைஞ்சிடும் உச்ச நீச்சபாவ புத்தி பலமாக கூடாது மனசுக்குள்ளது ஏதோ விவகாரத்தில் பேருக்கு இருந்தால் இருக்குமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சுன்னா அது சம்சாரமாக நமக்கு சாந்தி போயிடும் மனசு இல்லை ஆதிக்கே சர்வசாமியேவா உயர்ந்து இருந்தா என்ன சமமா இருந்தா என்னொன்னு தாழ்ந்திருந்தா என்ன நம்ம எல்லாரும் ஒண்ணு பகவான் நம்மளை வேணாம் சொன்னப்பா ஜீவ ஜீவம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு ஈஸ்வரன் நம்மளும் ஒண்ணு சொல்றேன் அந்நியம் இல்லையா பாபம் இல்லை அப்படின்னு ஆதிக்கேவா பதும் சர்வசாமியவா பாயா விசர்ஜிதா மாயா விசர்ஜி ஜோஸஸ்மீஷா அந்த ஈஸ்வரனை எனக்கு ஆராதனைக்கா நான் கற்பிச்சதுக்காக அப்ப ஆதிக்கே சர்வசாமியா உபபத்தி நகி வித்தியதே உபபத்தி கிடையாது இதுக்கு யுக்தி இது நியாயம் இல்லை உபபத்தி கிடையாது உபபத்தி அதாவது சங்கராச்சு அதாவது நம்ம சரீரங்கள்லாம் உங்க சரீரம் எனக்கும் கண்ணு ரெண்டு கண்ணு மூக்கு இருக்கு காது இருக்கு அந்த சாமியம் நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருக்கு எல்லாருக்கும் காது இருக்கு எல்லாருக்கும் மூக்கு இருக்கு அது ஒரு சாமியம் அந்த சாமியத்தை சொல்ற எல்லாம் இந்த சாம்யம் ஆத்ம திருஷ்டியிலும் தாழ்ந்ததாக இருக்கிறதுனால சமமாக இருக்கிறதுனால மீடிய இடைப்பட்டதாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சத்தியம் சொல்லிட முடியாது உபபத்தி நகி வித்தியதே அநிம் பிரா்குத்தை அனதிமச்ச பரம்பிரம்ம்தாரணிய விலட்சணாத்து கிடையாது என்ன திருஷ்டாந்த நல்லா ஞாபகம் இப்ப இத்தனை நேரம் ஆகாசத்தை பத்தியே வச்சுருந்தார் மகாகாசாசத்தை வச்சுட்டு பேசிட்டு இருந்தார் இப்ப ஆகாசத்தை விட்டுட்டார் முதல்ல வந்து அந்த மூணாம் ஸ்லோகத்துல கீழே என்ன சொல்லப்பட்டது சங்காத்தாக சங்காத்தாக சங்காத்தை ஆகாசம் ஆகாசம் தான் அர்த்தம் சொன்னோம் ஆனா இப்ப ஆகாசத்தை விட்டுட்டு எடுத்து விட்டார் ஏன்னா ஆகாசத்தில இருந்து சரீரம் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கடினம் கேட்டா உதாரணத்துக்கு வந்ததுக்கு முடியுது ஆனால் ஆகாசத்தை புரிஞ்சுக்க முடியறது இல்லை நிறைய பேரால் திருஷ்டாந்தத்தை கிரகிச்சுக்க நிறைய விஷயம் அந்த இருக்கு ோச்சேத்தொ விவன்ோம்தங்குாச விஜா அம்பே புவன மகோ மகீயானுக்கேண ஜோதிஷி சமூட்ட பிரஜாதிச்சரதி அந்த இருக்கட்டுமே புருஷ சுத்தமே மகாந்தம் பல மந்திரங்கள் எல்லாம் தெரிகிறது ஆகாசத்துல இருந்துதான் இந்த இதெல்லாம் முதல்ல சொன்னார் இங்க என்ன சொல்ற இருக்கிற சரீரம் எல்லாம் கசிய சிருஷ்டி யாருடைய சிருஷ்டி லோகம் பிரபஞ்சம் இருக்குனத்தில் கஹா கிம் போடலாம் கிம் கஹான் போட வேண்டாம் திரஷ்டா கஹா ஸ்வப்ன திருஷ்யம் கிம் ஸ்வப்னதிரஷ்டா அகமேவ மய்வே கல்பியா விஷயமான பசியாத் மாய இவ உபூத்தி நான் பார்த்ததையும் காணும் இன்னெல்லாமோ நடந்தது நான் வந்து கனவுல வந்து நான் ஒரு பாம்பா நினச்சிட்டு இருந்தேன்னா பாம்புக்கு தகுந்த ரூபம் இருந்திருக்கலாம் கோழியா நினைச்சுட்டு இருந்தா கோழிக்கு தகுந்த ரூபம் இருந்திருக்கலாம் பூனையா இருந்திருக்கலாம் என்ன தெரியாது அது வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை அவ்வளவு கஷ்டம் அப்படி சொப்னாவுக்கு நிறைய பேர் பாவம் பண்ணல அப்படிலாம் வருங்கிறாங்க அப்படின்னா வரும் சொல்றாங்க எனக்கு வந்தது இல்லை அதனால அப்படின்னா வரும்னு சொல்லுகிறாரு நமக்கு அதுக்கு பிரமாணம் தெரியாது வந்து நான் வந்து ஏதாவது நாயாவும் மாறிட்டேன்னு வச்சுக்கலு கொழைச்சிட்டு இருப்பேனா இருக்கும் அப்புறம் இன்னொரு நாய்கிட்ட செண்டை போட்டிருப்பேன் ஓ மறந்து <imitation> போ <imitation> <imitation> பதினாறாய் இருக்கு ஜீவம் கல்பயத்தை பூர்வம் தோ ரொம்ப நிறைய இருந்தது இதெல்லாம் பதினோரா உபயோர்ப்பை தேதா கயேதான் கோவைக்க்ளோக்க ஜாகிரத் திவ்வந்தேத கல்பித்தம் பகிஷ்ச்சேத் தம் சத் யுத்தம் வை தத்யமே தயோ இந்த ஆறு ஏழு எல்லாம் பாருங்க ஆறு ஏழு எட்டு மூணு ஸ்லோகம் ஆறு ஏழு எட்டு மாற்றி ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று ஸ்லோகங்கள் வைத்தட்ச பிரகரணம் ஒப்பிட்டு பார்க்க போட வேண்டியதான் இசை கொர்த்து ஒப்பிடுக வைத்திரணம் ஒன்பது பத்து பதினொன்னு போட்டுட்டா புரிஞ்சு போயிடுனவத்து சர்வே சங்காத்தாக சொல்லிட்டார் எந்த ஈஸ்வரனே இப்ப நம்ம நேரம் வராருன்னு வச்சுக்கோம் திடீர்னு மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணிட்டே இருக்கோம் சில சில பக்தர்கள்லாம் ராமர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தியாகராஜர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது கோடி ஆவத்தி ராமநாமஜபன் சொன்னார் அவருக்கு முன்னால ராமர் பிரத்யக்ஷமானார் நிறைய பேர் சொல்றாரு கிருஷ்ணர் பிரத்யமானார் அது வந்து உண்மைதான் அது பொய் இல்லை அப்படின்னா அது அவருக்கு சத்தியம் ஆனா அது வந்து பிராத்தி பாசகமா சொல்லுவோம் இப்ப நிஜமாவே நான் வந்து விஷ்ணுவை நான் வந்து தட்சிணாமூர்த்திக்கிட்டே சொல்றேன் எனக்கு நானே நினைக்கிறேன் இது பேசும் தெய்வம்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு இந்த தெய்வம் பேசுறது நம்மள்கிட்ட அப்படிங்கிற எனக்கு மனம் அது எனக்கு மாத்திரம்தான் சத்தியம் எல்லாருக்கும் சத்தியம் ஆயிடுமா அது அப்போ அது அது பிராத்திபாசிகம் அது பிராத்திபாசிக்கம் அது வியாபகாரி அல்ல அதனால தான் அவதாரத்தையே நம்ம பிராத்திபாசிகமா வியாபகாரிக்கமா பாரமார்த்திகமாக கேட்கிறோம் அதனால அவதாரம் வந்து சாஸ்திரப்படி பிராத்திபாசிக்கம் வியாபாரிகம் இல்லை இதுல நிறைய வாதப்பிரதிவாதங்கள்லாம் நடக்கிறது நம்ம சித்தாந்தம் இதுதான் புரிஞ்சுன்னு நான் சொல்றேன் ராமராய கவி இதை பத்தி விசாரம் பண்ணியிருக்கார் அவதாரம் அவதாரம் வந்து வியாபகாரிகமா பிராத்திபாசிகமா பாரமாட்சிகமா அப்படின்னு விசாரம் பண்ணி பிராதிபாசிகம் சித்தாந்தம் பண்ணியிருக்காரு ஆகையினால இப்ப வந்து இப்ப எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க சாய்பாபா பக்தர்கள்லாம் சாய்பாபாவும் அவதாரம் இருக்காங்க ஆனா நிறைய சில பேர்லாம் அதை ஒத்துக்கிறது இல்லை இதுல இருந்து என்ன தெரியுது அவதாரம் அந்த பக்தர்களுக்கு அது சத்தியம் அது மறுக்க முடியாது இல்லையா அவங்க அது அப்படி சத்தியம் நினைக்கிறது முட்டாள்டு நம்ம சொல்றது நமக்கு என்ன தகுதி இருக்கு காரணத்தினால இந்த இப்படி பண்ணித்தான் துவைதத்தை அபிவிருத்தி பண்ணிட்டு நாம ரொம்ப புத்திசாலித்தனமா டெவலப் பண்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் இது ஒரு புத்திசாலித்தனமான மாயம் விசேஷம் இந்த கிளாரிட்டி வந்துவிட்டு சம்சாரமே போயிடுச்சு உலகம் வந்து பெருசு பிராத்தி சொன்ன இந்த சரீரங்கள் எல்லாம் எல்லா சரீரங்களும் சர்வே சரீரம் விஷ்ணு நேர்ல வந்தார் விஷ்ணு வந்தார் வந்து ராமர் தியாகராஜருக்கு நான் காட்சி கொடுத்தார் சில மகான்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் நேர்ல வந்து உட்கார்ந்தார் பக்கத்திலேயே இருந்தார் அப்படின்னா மகான்கள்லாம் சொல்ற போது நம்மளும் வந்து அந்த மகான்களை அவங்க போய் சொல்லல சத்தியத்தாக சொல்றாங்கன்னு சொல்லி நாமளும் நினைக்கிறோம் ஆனா ஏ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதே அதனால தான் அவர் மகான் நீ அல்போம் தானே வித்தியாசம் சந்தேகமே அதான் விஷயமே அதானே அவருக்கு மாத்திரம் தெரியும் உனக்கே தெரிய மாட்டேங்கிறதுன்னு சொன்னா அதனால தான் நீ அவரை பூஜை பண்ணிட்டு இருக்க உனக்கும் தெரிஞ்சுடுச்சினா எனக்கு தான் தெரியுமே நானும் மகான்னு சொல்லிடுவீன் தெரியாத வரைக்கும் அப்ப எதுக்கு சொல்றேன்னா அப்படி தெரிஞ்சாலும் கூட அதுக்கு தான் இங்க சொல்றோம் அப்படி தெரிஞ்சாலும் கூட அது ஒரு மாயை எத்தனை நேரம் தெரிஞ்சது அப்படின்னா பத்தட் ஆஞ்சநேய் உட்காந்துட்டேன் பத்து கடை உங்களுக்கு பத்த இடம் எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் புண்ணியம் புண்ணியம் நீங்கெல்லாம் அவளை புண்ணியம் பண்ண ஆஞ்சனேயும் சொல்லிட்டு இருக்கும் வரலாறா இல்லையா பாருங்களை அந்த பக்தி அது உயர்ந்து நான் என்னன்னு சொன்னேன் ஏன்னா இந்த அகர்மத்தில் உழல்றதுக்கு அது நல்லது அந்த மாதிரி ஒரு இது இருக்கட்டும் என்ன தப்பு சர்வே ஸ்வப்னவத்து மாயா விசார்த்தித்த சர்வே சங்காத்தாக ஆத்ம மாயா இது வந்து இது தெரியறதுனால அது சத்தியம்னு சொல்ல மாட்டோம்ப்பா இது ரெண்டுதான் போடுவோம் ஒண்ணு வியாபகாரிக சத்தியம் சத்தியம் வியாபகாரிக சத்தியமும் அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு திருப்பது நுண்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு நோபத்தி வித்தியதே ஆகையினாலும் நினைச்சா என்ன ஆகிடும் அவருக்கு தெரியும் நமக்கு வேற ஏதாவது தெரியும் நம்ம பண்ணுவோம் அது அவருக்கு தெரியாது நமக்கு தெரியும் அவருக்கு தெரியக்கூடாது அவருக்கு தெரியும் தெரியக்கூடாது ஆகையினால ரெண்டு பேரும் அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே கவனப்படுவோம் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியலே அவன் கவனப்பட மாத்திரம் ரெண்டு பேரும் அவஸ்தான் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடன் இதில் இந்த பாட்டு ஸ்லோகத்தில் பார்த்தா காரிக்கையில இதுதான் இருக்கு பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடன் ஜெகம் பொய்யென தம்பட்டம் அடியேங்கிற அதை அடிக்க மாட்டேங்கிறாங்க சைவ சித்தாந்தி ஜிதலாம் ஒரு டாபிக் முடிஞ்சது இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஜெகத் நிஷேதம் பண்ணிட்டார் மூணாவது இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஜீ சிருஷ்டி நிஷேதத்தை பண்றார் கௌடபாதாச்சாரியா சொன்ன அப்புறம் பத்தாவது ஸ்லோகத்திலிருந்து ஜெகத்ன்னு சொல்லிவிட்டேன் பத்தாவது ஸ்லோகம் மட்டும் ஜெகத் நிஷேதம் மட்டும் ஒரு திருஷ்டாந்த சொல்லி எப்படி மிச்சையோ சத்தியம் இல்லையோ ஜாகிரத் திருஷ்டியா மிச்சியா பிரம்ம ஜான திருஷ்டியா ஜாக்ரத் பிரபஞ்சோபி மிச்சியா அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும் விஷ்வஷ்டிய தைஜச பிரபஞ்ச மிச்ச போட்டு தைஜசிரபஞ்ச இல்ல போட்டு விஷ்வப்பிச்சாஷ்டிய சௌரிமார்க்கு ஜாக்கிரதிரபஞ்ச மிச்சிய பிரியா ஜஞ்சோபி என்ன வித்தியாசம் அனுபவிச்சுக்கிட்டே சொல்ல முடியாது பொய் தெள்ள தெளிவா இருக்கவே இருக்காது புரிஞ்சு போயிடும் ஆனா ஜாகஞ்சத்தில் பிரபஞ்சத்தை அனுபவிச்சு இருந்துகிண்டே அகம் அசம்சாரி பிரம்மா இருக்கோம் நமக்கு அது இருந்து படிக்கிறோம் இவ்வளவு சிரமப்படுறது ஆன்மீக வாழ்க்கையில் இத்தனை சாதனைகளையும் பண்றதுக்கு காரணம் என்ன முக்தன் ஆகணுங்கிறதுக்கு தானே அதாவது விவகாரம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விவகாரம் என்ன ஒட்டாமல் இருக்கணும் உலகத்தில் நான் இருந்தாலும் உலகம் எனக்குள்ள வரக்கூடாது படகு மாறி உலகத்தில் இருக்கணும் நல்லது படகு நீரில் இருக்கலாம் ஆனால் நீர் படகுக்குள் வரக்கூடாது நான் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஆனால் சம்சாரம் அணு அளவும் என்னுடைய ஹதயத்துக்குள்ள வரக்கூடாது இதை சொன்னார் இனிமேல் என்ன சொல்றாருன்னு கேட்டால் பதினோராவது ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பிச்சு பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்ற சாஸ்திர பிரமாணத்தை வச்சிருஷேம் பண்ற அவர் சில காரணங்கள்லாம் சொல்றார் சாஸ்திரத்துல வந்து ஜீவன் பிறந்ததாக சொல்லிருக்கு ஜீவன் தான் என்ன ஆத்மன ஆகாஷ ஆகாஷா அக்னேராபா திவ்யா ஓஷதையா ஓஷதி அந்நாத் புருஷ திருஷ்டி இருக்கு அனை ஆத்மனான் பிரவிசிய வேதத்தில் நிறைய இடங்களில் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் உயிர்களை எல்லாம் தோற்றுவித்தார் அப்படி சொல்லியிருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய நமக்கு விசேஷ விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் அனாதி இதெல்லாம் சாதி அதை பத்தின சொல்லலை உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களுக்கு நீங்க சொல்ற கருத்து முரண்படுவது போல இருக்கிறதே அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்றார் எங்கெல்லாம் பேதஸ்ருதி இருக்கோ அதுல தாத்யம் இல்லை அபேதஸ்ருதியை நான் கோட் பண்றேன் பாருங்கிற கொட்டேஷன் எடுக்கிறார் எங்கெல்லாம் அத்வைதத்தை பலப்படுத்துற வாக்கியங்கள் இருக்கோ அதுலதான் பரம தாற்பயம் பேதஸ்ருதியா அனுவாதம்ங்கிற ரொம்ப அற்புதமா பேசுற கர்மகாண்ட எளிமையா அழகா சுருக்கமா ரத்ன சுருக்கமா நல்லா சொல்ங்கராஜர் அப்ப நான் கர்மகாண்டத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன் அது உனக்கு பக்குவத்தை உண்டு பண்றதுக்காக அனுவாதமாக சொல்லப்பட்டது சூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யத்துல முதலே தான் சொல்ற சர்வே இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்தேவ சர்வே லௌகிக்காக வைதிக்காக விவகாராக பிரவர்த்தன் இந்த அத்தியாசத்தை அனுசரிச்சு தான் எல்லா லௌகிக விவகாரங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு இதை வந்து நாம் நீக்கிறதுக்காக வேண்டி அஸ்யாக அனர்த்த இந்த அனர்த்த அழிக்கிறதுக்காக வேண்டி சாரீரக மீமாசாயாம் ஏகத்துவம் பயம் பிரதர்சயிஷியாமல் இந்த நான் புரிய வைக்கிறேன் பாருங்கள் கம்பீரமா எழுதுற அசாம் சாரீரக மீமாசாங் வயம் பிரதர்சயாம நான் இதை காற்றி ஆத்ம ஏகத்துவ சித்தையே அசிய அனர்த்தேதோ பிரகாணாய ஆத்மகத்துவசித்தையே நான் வந்து இந்த சாரீர மீமாசையில் இருக்கிற இந்த விஷயங்களை விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற இப்போ வந்து கொட்டேஷன் எல்லாம் எடுத்து உபனிஷத்துல எல்லாம் சொல்லிருக்கிறதெல்லாம் பரமா ஜீவாத்மாவா பரமாத்மாவா தான் சொல்லியிருக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் எல்லாம் எங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி இத்தனை நேரம் பேசினதெல்லாம் தர்க்கம் அனுமானம் ஊகம் ஆனா சாஸ்திரத்தை மனசுல வச்சுன்னு சொல்லப்பட்ட ஊகம் ஆகாச திருஷ்டாந்தத்தையும் சொப்ன திருஷ்டாந்தத்தையும் வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தையும் வைத்துக்கொண்டு ஜீரணி மிதிய மித்யம் மிதிய அப்புறம் அது மாத்திரம் அல்ல இந்த சொல்லிவிட்ட இதுக்குப் பிரமாணத்தை இனிமே ஒரு ஒரு இடத்திலிருந்து கொண்டு வர்த்தக ஆமா பரோவாசம் பிர கொண்டு வந்து ஜீவபிரைக்கத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒண்ணு சொல்லி இதுவரைக்கும் சிரகாத்திர இதுவரையிலும் என்னால் இது விளக்கப்பட்டது ஆகாசித்தின் துணை கொண்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்கின்ற கருத்து இதுவரை என்னால் நன்கு விளக்கி சொல்லப்பட்டது நான் இப்பொழுது பிரமாணத்தையும் கூறுகிறேன் கேள்யோகி ஏ கோஷாக தைத்திரீயேதா தைத்திரியக்கே முதல்ல தைத்திரீய கே தைத்திரியோ கோஷா வியாத்த எந்த ரசாதி கோஷங்களெல்லாம் வியாணம் பண்ணப்பட்டதோடு ஆத்மா பர ஆத் ஜீவம் ஆத்மா பரோஜீவ அது ரொம்ப முக்கியம் ஆஹ ஜீ பிரியத்தைணத்தின் மூலம் பேசுற இந்த ஸ்ருதியில சொல்லி இருக்கிற விஷயத்தை விளங்க வைக்கிறதுக்கு தான் நான் மூணாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் நான் பரிசிரமப்பட்டேன் யுக்திகளெல்லாம் நான் சொன்னேன் ஆத்மா பரோஜீவா தைத்ரிய என்ன சொல்லி இருக்கு வரணும் நமக்கு இந்த இது இந்த போர்ஷனை படிக்கிற போதே நமக்கு இனி அடுத்தது மது பிராமணம் வரப்போகுது தைத்தரிய நீங்க மது பிராமணம் கேட்டிருக்கிறது குறைவுதான் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நானும் எடுக்கல எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கல மத்த சுவாமிகள் எடுத்திருக்கலாம் நீங்க கேட்டிருக்கலாம் ஒன்னொன்னா எடுக்கிறார் ஒரு ஒரு உபநிஷத்துல இருந்து எடுக்கிறார் இது ரொம்ப முக்கியமா தைத்திரிய உபனிஷத்து ரொம்ப அதிப்பிரசித்தமான ஒரு உபனிஷத் இன்னைக்கும் பழக்கத்தில் இருக்கிற ஒரு உபநிஷத் அதுல என்ன சொல்லிருக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது அது மறக்க கூடாது பிரம்மவித் ஆப்னோதி பரம் பிரம்மவித்து பரம் ஆப்னோதி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் பரத்தை அடைகிறான் அப்படி சொல்லி அந்த பிரம்ம லக்ஷணம் சொல்லித் சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லி அந்த பிரம்மன் எங்க இருக்குன்னு சொல்லித் யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே சொல்லி அந்த உபனிஷத் அந்த பிரதல்ல வாக்கியமே பிரம்மவிதாப்ரோதிபரம் ஆரம்பிச்சு பிரம்மணா வரைக்கும் அது வந்து அது கொஞ்சம் இன்னும் சுருக்கமான விளக்கு சூத்ரம் விற்பி வியாக்கியம் மூணு இருக்கு பிரம்ம விதாப்னோதிபரம் சூத்திரம் ததேஷா ஆரம்பிச்சு விபித்தரவா தமனசம்பூத்திபுட்சம் பிரதிக்கம் வியசூத்திரிவா தாபகாம நிவத்தின்னு சொல்லி பிடிச்சிருக்க சர்வாங்க விபஷ்டிதா பிரம்மனா விபஷ்டிதா பிரம்மஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு அவன் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறான் பிரதிஷன எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஆசையினா எல்லா விஷயங்களும் நானே மத்தபரதரம் என்பது மய்யேவ சக்கலம் ஜாதம் ஈ சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி த பிரம்மாத்வயம் அஸ்먀ஹம் இது கைவல்ய உபரிஷத 10 19வது மந்திரத்தை படித்துறோம் நாம அந்த மந்திரத்துகாவே அந்த உபரிஷத படிக்கிறோம் மய்யேவ சக்கலம் ஜாதம் ஈ சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி த பிரம்மாத்வயம் அஸ்먀ஹம் பிரம்ம அகம் அந்த உபரிஷத்துல அப்படி இருக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா இப்படி எல்லாம் சொல்லித்து உபனிஷத்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாத சொல்லி அபேதத்தை காட்டு காட்டுறதுதான் பிரமாணம் வேதத்தை சொல்லி அப்புறம் சொல்றதுக்கு முதல்ல எடுத்த உடனே சொல்லிது அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு சரியா புரியலையே அப்படின்னா வா கதைக்கு வா போலாம் சொல்லி எல்லாத்தையும் கேட்டு இந்த ஆத்மா நினைக்கிறேன் ரசாதயோ என்னரச நினைக்கிறா இத அண்ண சவாய அண்ணா புருஷ சவாய புருஷோன்னரசமய தசேதமே வசி இந்த தசேதமே வசிர அயந்திண்பக்ச அயமுத்தர்பயமாத்மா இதம் புட்சம் பிரதிஷ்ட இந்த கால்தான் தாங்கிறது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்யோந்தர ஆமா பிராணமய அந்த பிராணமயனுக்கு வந்து சுனித்து தச பிராணே வசிர யானோ தட்சிண்பத்திர்ப்பாஷ ஆத்மாத்த ஆகாசி புச்சம் பிரதிஷ்ட சரி அப்புறம் என்னன்னா ஆத்மா மனோமய அன்யோந்தர ஆத்மா மனோமயன்னா என்னன்னா தசுரே வசிர நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் நான் வேற என்ன சொல்றேன் துரை வசி ரிட்சிணப்பனசுள்ள உரே வேதமந்திரவியர்திணப்பரப்பட்சம் பிரதி அப்புறோத்தரானமய்யைவசி கதந்திணப்பர்போக ஆமா மகம் பிரதி அன் ஆத் தியமதோ தட்சிண்பர்ப்பு பிரதிஷ்டா ரொம்ப முக்கியம் அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய வாக்கியங்கள் எல்லாம் போறோம் இந்த பிரம்மன் ஈரித்தின்னு சொல்லி ஆரம்பித்து அசன்பவதி அசேதி இந்த அன்னமயத்தோட அபிமானம் வச்சிருக்கிற போது எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு தொந்தரவு அகம் மனுஷம் பிராமணா அகம் தமிழாத் அகம் தமிழா என்ன பாஷன் கேட்க முடியாது அகம் தமிழடி திரவிட தேசிய திரவிட பாஷா இல்ல சமஸ்கிருத்துல சொல்லணும்னா திரவிடஹா அஹம் திரவிடகா திரவிடகா திரவிடா அதுல இருந்தா தமிழ் வந்து சொல்றாங்க சரி அகாம் திரவிடகா வடநாட்டுக்கு போனீங்கன்னா இங்க இருக்கிற பிராமணனுக்குலாம் அங்க பேரு திராவிட தான் மணி திராவிட இருக்க இப்போ இந்தூர்லேருந்து அங்கே போனவர் அங்கே இருக்கிறவங்களாம் இவங்களை கூப்பிட்டு திராவிட தேசத்துக்காகங்க திரவிடுன்னு பேர் இப்போ மணி திராவிட வேதாந்த சொல்கிறது எக்ஸ்பர்ட் நம்ம நல்லா சொல்கிறாரு கூப்பிட்டு புதுக்கோட்டையில சதஸெல்லாம் வச்சோம் சொல்கிறேன்னா இங்கே வந்து திராவிடா மனுஷா இதெல்லாம் சொன்னோம் அப்புறம் என்னன்னா அகம் டிபாசாவான் திருடு நான் வந்து எனக்கு வந்து பசி தாகம் இருக்கு பிராணமய கோஷம் அஹம் சுகி அஸ்மி துக்கி அஸ்மி மனோமய கோஷம் அஹம் கர்த்தா அஸ்மி விஜானமய கோஷம் அஹம் போக்தா அஸ்மி ஆனந்தமய கோஷம் அப்புறம் என்னென்ன அஹம் பிரம்மாஸ்மி அதான் கரெக்டப்பா அஹம் பிரம்மாஸ்மி லடிவனா ஒன்று ஒரு படி போய்ட்டு அஹம் ஜீவோஸ்மி அஹம் அஹம் மனுஷியா அஸ்மி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாம் நீங்கள் பார்த்து அஹம் மனுஷிய அஸ் அஹம் பிராணி அஸ்மி அஹம் சுகீ து அமை அஹம் கர் அஸ் அஹம் போ அோக் நாங்கள் ஆனந்தம் தூக்கத்தில் இருக்கிறது கண்ணமூடின்னு அனுபவிக்கிறது அனுபவிக்கிற துக்க சுகது இருக்கிறது கண்ணமூடினு அனுபவிக்கிறது ஆனந்தம் போக அஹம் ஜீவோஸ் அஹம் ப்ரமா உண்மையான உனக்கும் சரி ஊர்ல இருக்க உனக்கு மாத்திரம் நீ உரிச்சுடு மற்றவனையும் உரிச்சுடு உரிச்சுடுன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உரிச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மெய்பொருளை பாருப்பா அனைவருன்னும் என்ன ஆன பொருள்கள் அனைத்திலும் தூய நிற்கும் தூய அறிவு நற்சோதினான் ஆன புருஷ அனைத்திலும் ஒன்றாய் விளங்கும் தூய அறிவு நற்சோதினான் பாரதியா மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதவினே வியோமத்யாப்த தேஹாஜ தக்ஷிணா அமூர்த்த ஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹீ ஹரி ஓம் ஆதிகுருநாதிகி ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிகி சத்குருநாசஸ்வாமிகி